نحمده ونستعینه ونستقفره ونقمن به ونتوکل عليه ونعود بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يبلله فلا هادئ له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له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 اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد افلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون وقال الله تعالى ايضا فوزي للمصلي الذين هم عن صلاتهم صائمون صدق الله العظيم ان جابر بن عبد الله البجلي رضي الله عنهما عن النبي صلى الله عليه وسلم قال قال رسول الله صلى الله عليه وسلم مفتاح الجنه الصلاه ومفتاح الصلاه الوضوء صدق رسول الله صلى الله عليه وسلم او كما قال صلى الله عليه وسلم முழு உலகத்தையும் அந்த சராசரங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்து கொண்டிருக்க கூடிய ஏக வல்லவனாகிய அல்லாஹத்து மகன் கருணையும் சலாமென்னும் ஏதேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே ஆலம் முகமது ரசூலுல்லாஹி சல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் மீதிலும் அந்த நபிகள் நாயகம் சல்லாஹு அலிகி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைய தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான முறையில் எடுத்து நடந்த உத்தம சகாபாக்கள் அனைவர்கள் மீதும் அவரை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மீனான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும் புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடி யார்களே அல்லாஹுக்கு சுபகான இந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை வாழ்க்கையில் முடியுமா அளவெடுத்து நடக்குமாறும் எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதா அல்லாஹாக்கு அவைகளை விட்டு முற்றும் முழுதும் நூற்றுக்கு நூறும் தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் அவங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசிய செய்து கொள்கின்றேன் இத்த புல்லாக ஐசமாக்கு கணியமிக்க உலமாக்களே கணவான்களே சகோதரர்களே நண்பர்களே அல்லாஹூ ஜல்ல ஜலாலுகோ அம்மனவாலுகோ இந்த உலகத்துல வாழக்கூடிய முழு மனித சமுதாயத்துக்கும் விலை மதிக்க முடியாத எண்ணற்ற பல நியமத்துக்களை அவனுடைய வாழ்க்கையில் அல்லாஹாக்கு சுப ஆனவத்தி வழங்கி இருக்கிறார் இனியமைக்கு அல்லாஹி நல்லடியார்களே அருமையானவர்களே அல்லாஹாக்கு சுபான ஹோத்த ஆளா இருக்கக்கூடிய மிக முக்கியமான நியமத்துக்கல்ல ஆன்மீக ரீதியான நியமத்துக்கல்ல மிக பெரிய ஒரு நியமத்தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் பெரிய ஒரு பரிசாக பெரியடையாக அல்லாஹ் துணியால வழங்கி இருக்கக்கூடிய ஆகப்பெரிய ஒரு பொக்கிசம் தான் தொழுக என்று சொல்லக்கூடிய ஐபாதம் கனியமிக்க அல்லாஹு நல்லடி யார்களே அருமையானவர்களே தொழுக என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்துல இந்த தொழுக என்று சொல்லக்கூடிய ஐபாதத் இருக்குது இது வாழ்க்கையில ஒரு லேசான ஒரு ஐபாத கிடையாது நான் எல்லாரும் சும்மா சர்வ சாதாரணமாக ருக்குவ செய்ாக யோசிக்கிறோம் ஆனா சொல்லுகின்றது இஸ்லாசுடைய பார்வையில இது லேசான ஒரு ஐபாதத் கிடையாது எனக்கு அல்லாக நல்லடி யார்களே இந்த ஒன்பத்துக்கு அல்லாக பல பொறுமதியான ஐபாதத்துக்களை வாழ்க்கையில வச்சிருக்கிறார் பல பொறுமதியான ஐபாதத்துகள் உதாரணமாக ரமலானுடைய மாத நோன்பாக இருக்கலாம் இருக்கலாம் உம்ரா இருக்கலாம் சதகாவாக இருக்கலாம் இப்படி பலவிதமான பொறுமதியான ஐபாதத்துக்களை அல்லாஹக்கு சுமகான வாழ்க்கையில் முஸ்லிம்களுக்கு கொடுத்திருந்தாலும் ஈமானுக்கு அடுத்தபடியாக இஸ்லாத்துல முக்கியத்துவம் மாய்த ஒரு பெருமதியான ஒரு நியமத்தையாக தான் இருந்து கொண்டிருக்கிறது என்ன இன்னைக்கு அல்லாஹவி நல்லடி யார்களே இந்த தொழுகை என்று சொல்லக்கூடிய ஐபாதத்தை அல்லாஹக்கு சுமகான அவர்களுக்கு மாத்திரம் அல்ல முழு உலகத்துக்கும் எங்களுக்கு தெரியும் அல்லாஹ சந்திக்க போன சந்தர்ப்பத்தில் வெறும் கையோடு அனுப்பாம நபிசல்லாஹு அவர்களுக்கு பெரியோரு கிப்டாக பெரியோரு பரிசாக கொடுக்கப்பட்ட ஒரு ஐபாதான் சொல்லுக எண்ணியமி அல்லாஹதி நல்லது யார்களே அல்லாஹுடைய உதவிய ஒரு மனிதன் நேரடியாக பெற்றுக்கொள்ள ஏழுமான ஒரு ஐமாதத் துணியால் இருக்கும் என்ற சொல்கிறார் ஒரு மனிதனுக்கு அல்லாவுடைய உதவிய நேரடியாக பெற்றுக்கொள்ளும் ஏனென்றோட மிகவும் அலைவசல்ல சுட்டி காட்டிருக்கிறாங்க எந்த மனிதன் சுஜூது செய்யக்கூடிய நிலைமைக்கு போறானோ அந்த மனிதன் சுஜூது செய்யக்கூடிய சந்தர்ப்பத்துல அல்லாவுக்கு ஆக நெருக்கமா என்பதாக ஒரு மனிதன் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்துல அவன் ருக்கு செய்கிறான் மத்தமொத்த நிலைகள்ல நீக்கிறான் அசியாத்துக்கு வாரான் ஆனா இது எந்த சந்தர்ப்பத்தை விடவும் அல்லாவுக்கும் ஆக நெருக்கம் ஒவ்வொரு மனிதர்களும் சுஜூது செய்யக்கூடிய இடம் சுஜூது செய்யக்கூடிய நேரத்துல ரொம்ப நெருக்கமாக மனிதன் அல்லாவுக்கு அல்லாஹ் நல்ல யார்களே அப்படி நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் தான் நிலைமை அந்த கூடிய வாழ்க்கையில சும்மா லேசாக காணல பெரிய பெரிய தியாகங்களுக்கு மத்தியில நபி சொல்ல மாவு எப்படி காட்டு கொடுத்தாங்களோ அந்த முறையில தொழுது அதனுடைய அல்லாவுடைய உதவியை நேரடியாக எடுத்தாங்க எ சம்பவங்கள் ஒன்று ரெண்டு அல்ல பல சம்பவங்கள் கிசாபுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உதாரணமாக அபூமியாக வாழ்ந்தவங்க அபூமியாக வாழ்ந்தவங்க இஸ்லாத்துல மிக முக்கியமான ஒரு சகாபி மிகவும் முக்கியமான ஒரு சகாபி என்ன செய்யறாங்க ஒரு பிரயாணம் போற ஒரு காட்டு பகுதியில போகக்கூடிய சந்தர்ப்பத்துல திடீரென்னு ஒரு கள்ளன் முன்னுக்கு வந்துட்டார் ஒரு திருடன் வந்துட்டார் முன்னுக்கு சொல்றக்கி எல்லா சாமான்களையும் எல்லா பொருட்களையும் நீ எடுத்துக்கோ ஆனா இனிய கொலை செய்யாத விட்டுடு ஹயாசோட விட்டுடு ஆனா அந்த திருடன் சொல்றார் இல்ல இல்ல ஏண்ட வளமேல உண்டு தான் நான் யாருக்கிட்ட பொருட்களை பறிமுதல் செய்யறனோ அவங்கள நான் கொலை செஞ்சதுக்கு பொருட்களை எடுப்பேன் இன்னார் தானே சொல்லி சொல்லி கொடுப்பாய் அபூமியால திரதிகள சொன்னாங்க என்னை கிட்ட ஈர்க்கக்கூடிய எல்லா பொருட்களும் நீ எதுவும் பிரச்சனை இல்ல ஆனா எடுக்கிறதுக்கு முன்னால நான் ஒரு நாலு ரக்கா சொல்லுறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் தான் அல்லாஹ் நல்லது யாருங்களே எங்களுக்கு ஒரு நிலைமை வந்தா எங்களுக்கு ஒரு இக்கட்டான நிலைமை ரப்பட பட்சம் கடைசியாக தான் கண்ணீர் வரிப்போம் கடைசியாக வந்து சுஜியூதள புலுவோம் அதுக்கு பொறவுதான் கையேந்துவோம் அதுக்கு பொறவுதான் தொழுக அதுக்கு பொறவுதான் சதரசா ஏதாவது முசீபத் வந்ததுக்கு கண்ணியமி கல்லாகவிடியார்களே இந்த திருடன் வர போகுது வாரத்துக்கு முன்னால சொல்றாங்க அனுமதிக்கு பின்னால நீங்க நீங்க கொலை செய்ய ஏலும் என்றா செஞ்சுக்கோங்க பிரச்சனை இல்லை சுபகாரம் தான் கண்ணியமிகல்லாக விண்ணடியார்களே அபூ மழக்கவியல்லாக உணவுளுக்கு அனுமதி கொடுக்கப்படுவது இவங்க போறாங்க கிபிலாவை முன்னோக்குறாங்க தீர கெட்ட முன்னால அந்த திருடன் சொல்றாரு சுத்தி கொஞ்சம் என்னது மண்ட ஓடுகள் மனிதர்களுடைய சொன்னாங்க இந்த ஜனாதாக்கள் இந்த எலும்புகள் இந்த மண்ட ஓடுகளுக்கு சொந்தக்காரவங்க யாரு தெரியுமா இவங்க எல்லாம் மௌத்தா போறதுக்கு முன்னால தொழுத மக்கள் தான் இவங்க எல்லாம் ஆனா என் கையால கொலை செய்யப்பட்டாங்க நீங்க என்ன புதினமா செய்ய போற நீ சொல்லு இப்ப இவங்க தக்பீரை கெட்டுறாங்க சொல்ல முதலாவது இப்ப அடுத்தியாவோட ரெண்டாவது பாசியாவோட ஓதுறாங்க நாலு இந்த முடிஞ்சதுக்கு பின்னால கையே செய் வருவது ஒரு விடுக்கம் ரெண்டு விடுக்கம் மூணு விடுக்கம் அண்ணா கிட்ட ஓதி ஓதி ஓதிவா செய்றாங்க ஓதி முடிக்கக்கூடிய நேரம் தூரத்துல குதிரை ஒன்று கணிக்கிற சத்தம் ஒன்று கேட்குது ஒரு குதிரண்டு வருவது நோக்கி அவங்களை நோக்கி ஒரு வீரனு கையில வாழோட வாராரு வந்து அந்த திருடனுடைய களத்தை வெட்டுறாரு அவருடைய பத்தம் ஆரம்பிச்சது இந்த ஆச்சரியம் ஆகிடுச்சு ஆச்சரியமாயிருச்சு அவன் பின்னுக்கார ஓடி போய் கேட்டாங்க யாரு நீங்க ஏன் என்ன கொலை செய்ய ஏன் என்ன கொதை செஞ்சீங்க சொன்னாங்க நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாவா இனிய வர நீங்க தானே சுபகாரம் என்னைய துணியா கெடுத்தவே நீ உங்களுக்கு தெரியாவா நான் யாரெண்டு தெரியாதுன்றதுவாவ முதல் தடவை ஓதக்கூடிய நேரம் அல்லாவிடத்துல அல்லாவிடத்துல எங்களுக்கு மலக்குமார்களுடைய மத்தியில ஒரு பெரிய ஒரு சத்தம் ஒன்று கேட்டுச்சு ஒரு முக்மியான அடியான் அல்லா கிட்ட தொழுது உதவி தேர்றாரு ரெண்டாவது தடவை க்கூடிய நேரத்தில் நான் அல்லா கிட்ட போய் அனுமதி கேட்டேன் மூணாவது தடவை நீங்க ஓதக்கூடிய நேரம் நான் பூமி கறங்கிட்ட முழு உலகத்தில் இயக்கக்கூடிய ஒவ்வொரு மீனான ஆண்கள் பெண்களுக்கு நீங்க பேசு நன்மாராயம் சொல்லுங்க யாருக்காவது துணியால ஏதாவது கட்டான நிலைமையா சத்தமா துன்பமா பிரச்சனையா யாரு நாலு ரகாச தொழிற்று இந்த துபாவை மூணு விடுத்த போதுவாங்களோ அவங்களுக்கு உதவிக்கு வாழ நான் நீங்களும்பி பலமாக எனக்கு கல்லாடு உதவி இறக்கமா எவ்வளவு முஸ்லீம்கள் இந்த சம்பவம் அதிகமாக கேள்விப்பட்டு முகன்மதிபுடு முன்கதிர் ரஹிமகல்லா இவங்க ஒரு சம்பவம் கொண்டு எழுதுறாங்க ஒரு தடவை மதியனால பெரிய ஒரு பஞ்சம் வந்துச்சு பெரிய பஞ்சம் அந்த பஞ்சத்துடைய காலத்துல மக்கள் எல்லாம் மழை இல்லாம கஷ்டப்படுறாங்க சரியான சூடு இந்த பக்கம் மதியனவளுக்கு போனவங்களுக்கு தெரியும் கூழெண்டாங்க கூழ் தான் சூடுந்தா சூடு தான் அப்படி பயங்கரமான சூடு சூடான காலம் மழை இல்ல மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டு ஈக்கிறாங்க இந்த நேரத்துல நான் இசாவை தொழுது முடிச்சுட்டு மசித நபவியில வெளியே வந்த ஒரு ஓரத்துல உட்கார்ந்து ஈக்கிறேன் ஒரு மனிதன் வந்தாரு இசாவுடைய தொழுகைக்கு பின்னால சொன்னால் இவர் வாராரு வரக்கூடிய நேரம் எப்படி வாராருண்டா ஒரு கருப்பு துணி மேல போச்சு மோச மறைச்சு கொண்டுதான் பள்ளி உள்ளது வாராரு நான் பார்த்து கொண்டீங்க இந்த மனுஷன் யாரு ஏன் இப்படி மோச கவர் பண்ணி கொண்டு வாராரு ஏன் ஒளிஞ்சி வராரு வந்தாரு புது எடுத்தாரு எடுத்ததுக்கு முன்னால நேரம் அச்சுறு நபருக்குள்ள போனாரு பேசு தொழ ஆரம்பிச்சாரு தொழுறாரு தொழுறாரு நீண்ட நேரமா நிலையில இயக்கிறாரு நேரம் ருக்கு செய்யறாரு நீண்ட நேரம் சுஜூது செய்யறாரு கடைசியாக தொழுகையில சலாம் கொடுத்தாரு எப்போதுமா பஜுருடைய அதானுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னுங்க சலாம் கொடுத்துட்டாரு இப்ப குடிச்சதுக்கு போற இவரு துவா செய்யறாரு உருக்கமா யா எல்லாம் மதீனால முழு மதியினா பஞ்சத்துல வாங்குறாங்க பஞ்சத்துல கஷ்டப்படுறாங்க மழை இல்லாமது நீ மலைய பூமிக்கு இறக்கிடுன்னு கேட்டது தான் தாமதம் ஒட்ட நடியோ எல்லாம் மலை இறக்கினான் பூமியில சுபகாரம் இத நான் அப்படியே பார்த்தோம் நீ இந்த நேரடியா இவரு கேட்கறதுவாவ வந்தவங்க எல்லாம் பகுருடைய தொழில் நீ தொழுதுட்டு மலையில நனைஞ்சு கொண்டுதான் வீட்டுக்கு போனாங்கன்னு எழுதுறாங்க இதே போல அடுத்த நாளும் நான் இசாவுக்கு பின்னால இவர் வருவாரா அதே போல வந்தாரு நாளும் போனாரு கெட்டினாரு தொழுவாரு கிட்டே போல சலாம் குடுத்தாரு அழுது அழுது செஞ்சாரு திருப்பி மல்லா மலைய கொடுத்தான் இவர் பேச்சுட்டாரு இப்ப மூணாவது நாள் நான் என்ன செஞ்சேன் இவர் வந்தா இவர் யாருன்னு சொல்லி பார்க்கணும் ஏன் நல்லா ஒரு நல்லடியார் நானும் இவர்கள் பின்னு கால போன மகினால ஒரு பாலடைஞ்ச வீட்டுக்குள்ள இவர் போனாரு நானும் பின்னு கால அவர்கள் போனன் போனத்துக்கு பின்னால நான் பின்னுக்கு நீங்க சலாம் சென்ற நசலாமா அழைக்கும் யாக என்னுடைய சகோதரனை அஸ்லாமுக்கும் அவர் பதில் சொன்னார் திரும்பல்ல அவர் அந்த பக்கம் நின்று கொண்டே பதில் சொன்னாரு சொல்றாங்க மூணு நாளா உங்களை நான் நீங்க துவா கேட்ட போறது தான் மழை வந்துச்சு உங்களோட ஒரு மஹ்பத்தை ஏற்படுத்தணும் உங்களோட ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தணும் என்று பின்ன யார் நீங்க சொன்னுல்ல அடையாளம் காட்டுறேன் என்பதா சொன்னார் அதுக்குப் புறம் அங்கே பேசிட்டாரு அதுக்கு அடுத்த நாளாவது நாள் அவரை பார்த்தன் வரல்ல அதுக்கு அடுத்த நாள் பார்த்தன் வரல அதுக்குப் புறம் அத போலத்தரம் நான் காணல கன்னியல்லாக அமல அதில் வாழ்ந்த மனுஷருக்கு கிராம் கணக்கான அமல் சரியான பாறம் எங்க நாங்களும் சொல்லுறோம் தான் நாங்களும் அமல் செய்யறோம் தான் ஆனா அல்லாடுற உதவி இல்லை அல்லாட உதவி இல்லை கேட்டோட ஒன்றும் கபூலியில் தொலகையின் மூலமா எவ்வளவு விஷயங்களை சாதிக்க பார்க்கிறோம் ஆனா ஒன்றும் கிடைக்கிறது இல்லையே எங்களை தான் வேற ஒரு வித்தியாசமும் நல்ல அருமையானவர்களே அந்த மனிதனுடைய இதுவரைக்கும் எந்த கிதாபுகளிலும் பதிவு செய்யப்படல் உள்ளத்துல யாருக்காக வேண்டியும் அல்ல செய்யா அல்லாவுக்காக வேண்டி மட்டும் என்று நீயத்தில் அந்த காலத்தில் அவளியாக்கலாமல் செஞ்சார் அந்த கால சுளமாக்காமல் செஞ்சாங்க விஷயத்துல மட்டும்தான் தொழுக ஆரம்பிச்சதில இருந்து தொழுக முடிகிற வரைக்கும் நன்மை கிடைக்கிற ஒரு இபாதத்தைண்டா தொழுகைதான் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தொழுகைக்கு தயாராகிறதுல இருந்து தொழுகைய முடிக்கிற வரைக்கும் நன்மை கிடைக்கிற ஒருபாதத்தொழுகைதான் ஒரு மனுஷன் தொழுகையை எதிர்பார்த்து கொண்டிருந்தாலும் நன்மை ஜும்மாவை முடிச்சிட்டு அசரை எதிர்பார்க்கிறாரே அந்த எதிர்பார்ப்பு நன்மை கிடைக்கும் எதிர்பார்க்கிறது அவ்வளவு சுருக்க அசரன் சொல்றதல்ல எதிர்பார்க்கறதுக்கு நன்மை அந்த தொழுகையுடைய நேரம் வந்தா தயாராகிறதுக்கு நன்மை சொல்கையுடைய நேரம் வந்துச்சு உது செய்யறதுக்கு நன்மை உது செஞ்சதுக்கு மசிதுக்கு நடந்து போறதுக்கு ஒவ்வொரு எட்டுக்கும் ஒவ்வொரு பாவங்கள் மன்னிக்கப்படுவது சொன்னாலும் நன்மை அதான் சொல்றவருக்கும் நன்மை அதான கேட்கிறவருக்கும் நன்மை அதான் சொல்லக்கூடிய நேரம் மௌனமா ஈக்கிறவருக்கும் நன்மை அதானுக்கு பதில் சொல்றவருக்கும் நன்மை நன்ம இக்காம உடனே கது காமத்துல உடனே எழும்பி சப்புக்கு வராரு நன்மை முன் சப்புல நிற்கிறவருக்கு நன்மை முடிக்கிற வரைக்கும் ஒவ்வொரு காரியங்களில் ஒவ்வொரு செயலுக்கும் அல்லாஹு நன்மைகளை எழுதி கொண்டு தான் எந்த விபாதத்துக்கும் இப்படி கொடுக்கல அதுதான் சொன்னாங்க அல்லாவுக்கு விருப்பமான அமல் தொழுகையில விருப்பம் என்ன தெரியுமா அந்தந்த நேரத்தில் நிறைவேற்றுறது அல்லாவுக்காக விருப்பம் அதுதான் கணியலிக்கு அல்லாஹரி நல்ல அருமையானவர்களே அந்த காலத்துல நபி சொல்லுங்களுக்கு மத்தியில் ஒரு பகிரங்கமாக செஞ்சாங்க என்ன தெரியுமா எந்த மனுஷன் கிட்ட தொழுகை எந்த ஆட்சியாளர் ஆட்சியில் ஈர்க்கக்கூடிய எந்த மனுஷன் கிட்ட தொழுகைதோ அந்த ஆட்சியாளனோட யுத்தம் செய்ய வாழும் என்ற انا வெற்றி பெற்றுட்டாங்க எப்படியான தெரியுமா அல் தொழுகையில பயபக்தியா ஈர்க்கிறாங்களே இந்த மொக்மீன்கள் வெற்றியாளர்கள் என்று குரான் செல்லுது குரான் நேரடியா பேசுது தொழுகையில பயபக்தியாக்கிறீங்களா நீங்க செல்லுது பேசிச்சோ அதே குரான் செல்லுது இன்னும் ஆயத்துல எங்களுக்கு எல்லாத்துக்கும் பரிச்சயமான ஆய்வில் உள்ளில் முசல்லீன் தொலூரவனுக்கு எல்லாம் நாசமே தொலாத மனுஷனுக்கு செல் அல்ல தொலூரவனுக்கு எல்லாம் நாசன்தான் இப்ப சொல்லுது தொழுகை ஆலிக்கு வயல் என்ற நரகம் தெரியுமா நீயத்துல ஈக்க மாட்டான் இதை துன்யாட யோசனை கெட்டினா தான் உள் உலகத்துடைய யோசினையும் இந்த மனிதர்களுக்கு அடுத்தவன் பார்க்கறதுக்கு சக்வீர் கெட்டியா அடுத்தியா என்னையுமே தொழுறானோ அலிரதியுடைய பாவம் மோசம் தான் அலிரதியன் பார்க்கிறதுக்கு தொழுக அதனால தொழுவுறது வெற்றி என்று குரான் சென்ன அல்ல தொலாத மனிதர்களுடைய விஷயம் அதே போல சொல்லுறது அல்லாவுக்காக வேண்டிய இல்லாம இஸ்லா இல்லாம சொல்லக்கூடிய மனிதனுடைய நிலைமையை குரானகளுக்கு தெளிவாக பேசிக் கொண்டேன் சொல்லாத மனிதர்களுக்கு என்னென்ன கிடைக்கும் அவனுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் கிடையாது அவன் எவ்வளவு தான் இஸ்லாம் இஸ்லாம் எவ்வளவு முஸ்லிமான குடும்பத்திலே கேலும் அவன் டெய்லியல் விஷயத்தை செய்யலும் வாழ்க்கையில் அவனுக்கு சொல்லுக இல்லையா இஸ்லாத்தை பத்தி பேசுறதுக்கு அவனுக்கு தகுதி இல்லை குரான பத்தி அவனுக்கு பேசலா அவனுக்கு இஸ்லாத்தை பத்தி பேசி அலிவாசல்ல ஏன் வாழ்க்கையில தொழுகை இல்லையா அவன் ஒரு முஸ்லீம் நாங்க இஸ்லாமத்தில் ஏண்ட பேரு முகம்மது ஏன் பேர் அஹமத் ஏண்ட பேர் அப்துல்லா இப்படி சொல்றதுல போரோசனம் அல்ல வாழ்க்கையில தொழுகை இல்லையா இஸ்லாத்துக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்ல இவன் தூரம் இஸ்லாசு கண்ணியனி கல்லாஹி நல்லடி ஆகலே செல்லது மனிதர்களுக்கு மாற்றினீங்க சொல்லுவாங்க நான தொழக்கூடிய மனுஷனக்கு விஷயத்துல நான சாப்பாடு கொடுக்கல்ல அதனால நான் இந்த தகரென்ற நரகத்துக்கு வந்துட்டோம் எவ்வளவு விடயங்கள பார்த்து பார்த்து செய்கிறாரு எவ்வளவு நல வாழ்க்கையில செஞ்சாலும் ஒரு மனிதன் வாழ்க்கையில தொழுக இல்லையா அந்த நலவால பொரோசனன் இல்ல முதலாவது படைத்தவர்களுக்கு செய்ய நாங்க படைக்கப்பட்ட படைப்பினங்களுக்கு செய்ய முன்பு எங்களை படைச்சாந்த விஷயத்துலதான் நாங்க கவனம் செலுத்த ஒரு மனிதன் எவ்வளவு மறு செஞ்சாலும் எவ்வளவு நன்மை செஞ்சாலும் முதலாவது ஏற்றுக்கொள்ளும் படைச்ச ரப்ப ஏ நீமானுக்கு அடுத்த படியா ஒரு மனிதன் நபிசல்லு அலைவாசல்ல காலத்துல இஸ்லாத்துக்கு வந்தா முதலாவது படிச்சு கொடுக்கறதே தொழுகையை பத்தி அதனால தொலுகையுடைய விஷயத்துல பேணல் அறிக்கணும் வாழ்க்கையில் எப்படி சொல்லணும் என்ன மாதிரி சொல்லணும் இதை தேடி தேடி மார்க்க சட்டங்களை தேடி கீடி படிக்கணும் கல்லாகுவி நல்லடி ஆறுகளே இவ்வளவு நேரம் நான் பேசினது தொலுகையோட சம்பந்தப்பட்ட ரெண்டு விஷயங்கள் ஒன்று தொலுகையுடைய பவாய் சொல்லக்கூடிய மனிதர்களுக்கு கிடைக்கிற சிறப்பு ரெண்டாவது சொல்லாத மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனைகள் சொல்லாத மனிதனுடைய நிலைப்பாடு என்ன ஆனா இந்த தொழுகையோட சம்பந்தப்பட்ட விஷயத்துல இன்னும் ஒரு கூட்டத்தை பற்றி எல்லாம் பேசுறான் இவங்க யாரு தெரியுமா இவங்க தொல்லாத மனுஷனும் அல்ல இவங்க தொலாக்கிறவங்க அல்ல இவங்க தொழுது தொழுது நரகத்தை தெயர்றவன் தொழுது தொழுது வாழ்க்கையில பாவத்தை தெரிந்தவன் அவன் தொழுவுறான் தான் அந்த தொழுகை சிகரல்ல வாழ்க்கையில் அந்த தொழுகையின் மூலமா பாவம் கிடைக்கும் இப்படியான ஒரு கூட்டணிங்கு கண்ணியமிக்கு அல்லாகவி நல்லே அருமையானவர்களே இவங்க தொழுது சொருக்கம் போறத தாண்டி தொழாம நரகம் போறதா தொழுது பாவத்தாளி ஆவது தெரியுமா தொழுகையுடைய எந்த முறையில தொழுகை ஈர்க்கணும் என்று தெரியாது முழு தெரியும் பற்றியும் தெரியும் எல்லாத்த பற்றி முழு துணியாவத்தியும் தெரியும் எல்லாம் தெரியும் ஆனா எப்படி சொல்லணும் என்று தெரியாது தெரியல நீ நல்லடி அருமையானவர்களே நான் சொல்றதை நல்லா தெளிவாக விளங்கி ஒரு கூட்டம் நீக்கிறாங்க ஆசை ஆர்வம் என்ற பெயர்ல சில ஆர்வக்கோளாரான விஷயங்களை செய்யறாங்க தொழுகேல ஆசை சொல்லாங்க அவசரமா நாங்க சொல்லும் எப்படியாவது சொல்லுக நிறைவேற்றணும் என்ற பேர்ல சில பிள்ளைகள் சில மனிதர்கள் விடுறாங்க உதாரணத்துக்கு சொல்லணும் என்ற இமாம் ஜமாத் நடந்து கொண்டிருக்குது இந்த நேரத்தில் புது செஞ்சு கொண்டிருக்கிறார் இவரு இமாம் ஓடிக்கொண்டிருக்கிறாரு புது செஞ்சிட்டு அவசரமா ஓடி வாரது இவன் எல்லாம் நினைக்கிறது என்ன தெரியுமா ஓடி வந்து இமாம் ஜமாத்ல சேர்ந்தா சொருக்கவாதி இல்ல வழிகாட்டல்ல இமாம் தொழிக்கிறார் அவர் போறதுக்கு முன்னால நாங்க வந்து தொழுகையில சேரணும் அதுல நன்மை கூட சொல்லி எங்கேயும் சொல்ல சகாபாக்கள் இது இந்த காலத்துல அல்ல நபி சொல்லா வலைய சலமாவோட காலத்துல இப்படி ஒரு கூட்டம் நபி சொல்லல்லா வலைவசல்ல தொழில் சில சகாபாக்கள் ஓடி வந்தாங்க ஏன் ருக்குல எழுபறதுக்கு முன்னாடி சேரணும் வந்த நேரத்துல தொழுகு முடிச்சிட்டு கேட்டாங்க நபி சல்ல அல்லாஹு வளைவு செல்லமோங்க நீங்க யார் அவசரமா அப்படி ஓடி வந்தது பூமி நடுங்குற அளவுக்கு ஓடி வந்தது யாரு சொன்னாங்க நாங்க தான் அவசரமா வந்து சேர்ந்து கொண்டோம் தொழுகையில தொழுகை மிஸ் ஆடக்கூடாது மாம் ஜமாத்தோட சேரணும் கண்ணியமிக்கு அல்லாஹுவி நல்லது யார்களே நபிசல்ல அல்லாஹு வளைவ செல்லமோ சொன்னாங்க நீங்க தொழுகைக்கு வரப்போகல நிதானமா நடந்து வாரைத்தான் போற மதறி அடிச்சு கொண்டு ஓடிக்கொண்டு வாரல்ல வரோம் ஆகிட்டு ஏதோ ஒரு இந்த நேரத்துல அவர் ஓதுற மாதிரி ஓதட்டும் இமாம் அவர் போற மாதிரி போகட்டும் பிரச்சனை இல்ல நாங்க முல்ல நடந்து வந்து சேர்றது தான் நபிவன் அவசரமா ஓடிவாரதல்ல இது செல்லவாருன்னு தெரியுமா நாங்க மார்க்கின்ற பெயர்ல செய்யறோம் ஓடி வந்தா நன்மை கூட இமாம் ஜமாத்த உற்றப்படாது உண்மைதான் உற்றப்படாது அதுக்கு நாம கொஞ்சம் நேர காலத்தோட வரணும் அதுக்குதான் இஸ்லாம் செல் தொலைகைக்கு முன்னுக்கு எதிர்ப்பாருங்க இது கடைசி நேரத்துல எல்லும் அடிச்சம் சரியான கஷ்டம் இது மார்க்கம் அதனால அதை போல சில கலாச்சாரம் என்ற பெயர்ல அனாச்சாரம் நடக்கல் தொழுகைல கணியனி கல்லாகி நல்லடி இப்ப இந்த காலத்துல தொழுகேல சில மனிதங்களுட கூடிய ஆகத்தில ஒரு விஷயம் இந்த காலத்துல கலாச்சாரம் என்ற பெயர்ல பெரிய ஒரு அனாச்சாரம் உருவாகி கொண்டு வருவது இந்த தலைப்பு சொல்றதுக்கு முன்னால இந்த விடயத்தை பேசுறதுக்கு எல்லாரும் மன்னிச்சு கொள்வோம் சில விஷயங்களை மிம்பர்ல இருந்து உடச்சு பேசுவோம் ஏனென்றா மிம்பர் மேத உலமாக்கல் உண்மைய மறைக்கிறல்ல சும்மா பட்டர் பூச்சி இதுக்கு போற இந்த மிம்பர்ல சந்தர்ப்பம் இல்ல அதெல்லாம் ரெண்டாவது உலமாக்களுக்கு பொறுப்பீச்சு அதை சமூகத்துக்கு உட்கார்ந்து தொழுவுற சராச்சார் நான் யாரையும் குறிப்பிட்டு பேச அல்ல யாரும் புத்தகத்தில் வைக்கிறவங்களை பார்க்க இது அவங்களுக்குரிய பேச அல்ல நாங்க சட்ட திட்டங்களை போகும் இந்த புற்றுகை யாருக்கு முதலாவது உட்கார்ந்து தொழுகுறதுக்குரிய சட்டம் என்ன இதனும் மீண்டும் மன்னிப்பு கேட்கிறேன் வயசாளிகள் நோயாளிகள் இது உங்களுக்குரிய பேச்சு அல்ல ஒருபல பேசுறான் உட்கார்ந்து அசிஹத்தாது இதுக்கு பல சட்ட திட்டங்கள் நோயாளிகளுக்கு நிச்சயம் கஷ்டமானவர்களுக்கு வயோதி நான் எப்படி சொல்லுறனோ அத போல நீங்களும் சொல்ல அப்ப நபிசல்ல வாழையடி வாழையா சஹாபாக்கள் சாபியூன்கள் சாலியங்கள் சுகதாக்கள் உளமாக்கல் தலப்புகள் எல்லாம் எங்களுக்கு தெளிவா விளங்கப்படுத்திக்கிறாங்க பிக்குடைய உளமாக்கள் எப்படி நாங்க சொல்லும் இந்த கதிரையுடைய கலாச்சாரம் வாங்க இந்த காலத்துல ஒவ்வொரு ஒவ்வொரு மசிதர்களை நாங்க பார்க்கலும் அதிகமாக கதிரைகள் நிறஞ்சீர்கள் கதிர வெக்கிரத்தில் முதலாவது சட்டம் அன்பான நிர்வாகிகள் கிட்ட கேட்கிற வெக்கவான மசிதர்கள் சட்டம் என்ன தெரியுமா ஒரு மனுஷனுக்கு கதிரையில உட்கார்ந்து சொல்லணும் என்றா இவன் தான் ஊட்டிலேருந்து புத்துவம் கொண்டு எடுத்துட்டு வரோம் இது வந்து மசிது நிர்வாகிகள் வேங்கி அடிக்க வைக்கிறல்ல இவங்க வந்து உட்கார போட்டு வைக்கிறல்ல இது முறையும் அல்லது நல்லடியார்களே அருமையானவர்களே உட்கார்ந்து தொழுற விஷயத்துல முதலாவது சட்டம் கேட்டுக்கோங்க முதலாவது சட்டம் நபி வல்ல சொன்னாங்க உங்களுக்கு மார்க்கத்தில் எவ்வளவு செய்யறதுக்கு சக்தி அவ்வளவு செய்யும் இது முதலாவது வார்த்தை சக்தி செய்ய அவ்வளவு செய்யும் அல்லாவும் குரான் என்ன சொல்ற சூரத்தில் வந்து அதுக்கு மேல அதனுடைய தாக்கத்துக்கு மேல கஷ்டப்படுத்த நீ இப்படி செய்யத்தானோ கஷ்டப்படுத்தாது அதனால உங்களுக்கு எவ்வளவு ஏழுமோ அதனுடைய விளக்கம் என்ன தெரியுமா உதாரணம் ஒரு மனிதன் வாராரு இவருக்கு மேலெல்லாம் உடம்புல வருஷங்கள் ஏது இவருக்கு உதாரணமாக நாலு ரத்தா தொழுகையில ரெண்டு ரத்தா நின்று கொண்டு தொழையலும் மத்த ரெண்டு ரத்தா நிக்கையிலா என்ற ஒரு கட்டம் வந்தா ரெண்டு ரத்தாத்தை நின்று கொண்டு சொலுச்சு மற்ற ரெண்டு ரத்தாத்த உட்கார்ந்து தொழுகுறதுதான் முறம் இதுதான் சட்டம் இவருக்கு ரெண்டு ரத்த நின்று கொண்டு தொழு ஏழும் ஆனாலும் நாலு ரத்தத்தை உட்கார்ந்து தொழுதா இவர்தொலகாது உலமாக்கல் கிட்ட கேளு எங்களுக்கு எவ்வளவு ஏழுமோ அல்லா ஒரு சக்திய தந்திக்கிறானே படுத்த படிக்க போடல்ல கை காலம் உடமாக்கல்ல எங்களுக்கு எங்களை அப்படியே படுத்த படுக்கையில போட்டாலும் பிரச்சனை இல்லை நல்ல உஜாரா தான் இருக்கிறான் வந்து நின்றான் உட்கார்ந்தான்டா அது அர்த்தம் இல்லை அந்த சொல்லது உனக்கு ரெண்டு சொல்லது கட்டாயம் அந்த ரெண்டு ரக்காத்துக்கு பொறவு மூணாவது ரகத்தை நீ உட்கார்ந்து நாலாவது ரகாச நீ உட்கார்ந்துக்கும் கண்ணியமிக்க அல்லாஹவி நல்லடி யார்களே இன்னும் டீப்பாக பேசி இஸ்லாம் எந்த அளவுக்கு பேசுதுண்டா ஒரு மனுஷனுக்கு நின்று கொண்டு சொல்லையிலா நின்று கொண்டு தப்பி இருக்கலாம் ஆனா ருக்கு செய்யலுமா உனக்கு அவன் உட்கார்ந்த நிலைமையில அதுக்கு போற திருப்பி உட்கார்ந்து உனக்கு ருக்கு செய்யறதுக்கு சக்தி அந்த ருக்கு இந்த நிலைமையில செய்யப்படணும் இப்ப இந்த காலத்தில் அப்படி நடக்குதா அப்படி நடக்குதா அப்படி நடக்கிற இல்ல இவருக்கு கால சின்ன பொண்ணணும் உட்காந்து முட்டுக்கால் ஒரு சின்னபோல் உட்கார்ந்து கொள் எந்தெந்த விஷயங்களை செய்ய ஏழுமோ சுஜூ செய்யும் செய்யலாம் நீங்க நிலைமையில உட்கார்ந்து கொள்ளுட்டு சுஜூட நீங்க கட்டாயம் எழுந்தி போட்டானோ இதுதான் இஷ்டம் இது ஒன்னாவது முறை உட்காரத்துக்குரிய சட்டம் இது கண்ணியமிக்க அல்லாகவி நல்லது யார்களே ரெண்டாவது சட்டம் உண்டு இது உட்காருங்க எதுல சட்ட கிதாபுகள்லையோ எந்த கித்தாபுகள் நாங்க ஒரு சட்டம் ஒன்று படிக்கவே இல்லை நான் என்ன ஒப்பீனியும் படிக்கல உனக்கு நீங்க நிலைமையில தொலை புத்துவத்தில் உட்காரு எந்த ஒரு சட்டம் படிக்கிறது எங்குமே படிக்கல உட்கார்ந்ததாக இருந்தா உலமாக்கள் கிட்ட கேளுங்க அது சுலுத்து அழல் அருள் நீ உட்காரும் நிலத்துறதா இது நேர காலத்தை கொடுத்து தொழுகுறதுல அர்த்தமீக்கா அர்த்தம் ஒண்ணும் இல்ல பழைய புடவையை சுருட்டி மூஞ்சில அடிக்கப்படும் வச்சுக்கோ நீ இது தெரியாமல் அல்ல தெரிஞ்சு கொள்ளணும் உட்காடுற நிலத்துல உட்காரும் நிலத்துல உட்கார்றதுல நாலு முறை இந்த நாலு முறையில உட்கார்ந்து தொலை ஏலாட்டி தான் அடுத்த கட்டம் நாலு முறையில முதல் முறை முதலாவது அத்தஹியாத் நான் உட்கார்ந்து முதலாவது அத்தஹியாத் இது முதலாவது முறை இதுல ஒரு மனுஷன் உட்கார்ந்து தொலை இயலவா ரெண்டாவது ரெண்டாவது அச்சியாத் கடைசி அச்சுல அந்த முறையில உட்காரவா போன பூமியில இதுலயும் ஒரு மனுஷனுக்கு இடுப்பு வருத்தம் அது கஷ்டப்படுத்தம் கொட்டி கொட்டி தொழுவும் உனக்கு சமணம் கொட்டியும் நீக்கடி சிப்லாட முன்னால காலை நீக்கி தொழுவுங்க என்று இந்த இடத்துல ஒரு கேள்வி அதனால முன்னால கால் நீ தேளுமா பொதுவாக இமாம் சட்டம் அசப்துல் கரா கடுமையான ஒரு மனுஷன் கிபிலாட முன்னால கால் நீட்டுறது கடினமானது கால் நீட்டா இதே ஒரு நோயாளி ஒரு தங்கட பருடா இந்த இடத்துல கால் நீட்டு இஸ்லாம் அனுமதி கொடுக்குது இன்னும் ஒருத்தருக்கு கிபில் பக்கம் கால்நீட்டு யாருக்கு மைய வேற யாருக்கும் கிப்லாட முன்னால கால் நீட்டு உட்கார அனுமதி கொடுக்கல அப்போ உட்கார்தா நாலு முறை இந்த நாலு முறையில் ஏழாவது கட்டமா நாலு முறையிலும் இவருக்கு உட்கார அடுத்த கட்டம் இஸ்லாம் செல்லு குற்ற செல்ல அடுத்த கட்டம் செல்லுது ஸ்டூல் மாதிரி ஒத்தரமான ஒன்று வரும் விஷயங்கள் இஸ்லாம் பேசு சும்மா நொண்டி நொண்டி வாரது தொழில மார்க்கம் என்ன உலகத்திலும் அரசியல் தெரியும் அடுத்த நாட்டில் என்ன ஊறுபலா என்று தெரியும் எல்லாம் தெரியும் இன்னும் அதே மார்க்கத்தில் முப்பது வருஷம் முஸ்லீம் இன்னும் சட்டதீதம் தெரியவனது தொலைவசியம் சசி கட்டில் முதல்ல இத படிக்கணும் எனக்கு ஒரு நோய் வந்தா ஊட்டு பொம்பளை சொல்லிக் கொடுவோம் இவங்களும் எல்லா வயலையும் செய்யுறேன் உட்கார்ந்து தொழுகுது இது இஸ்லாம் அல்லது இது இஸ்லாம் அழு காத்தல்ல எங்களுக்கு பெண்களுக்கும் சொல்லி கொடுங்க இப்ப உயரமான ஒரு ஸ்டூலுக்கு வரணும் அந்த இவருக்கு உட்கார்ந்து தொலை ஏழாத கட்டமா இந்த நேரம் தான் இஸ்லாம் அனுமதி கொடுக்குது அதைவிட உயரமான ஒன்றுல உட்கார்ந்து தொழுது போங்க ஏலா அவருக்கு நிக்கவே ஏலா நின்றா புளிந்துடுவாரு அவருக்கு நிப்பாட்டி வச்சு அவரு விழுந்துடுவார் இல்லாட்டி நோயில படுப்பார் பல காலம் அப்படியான கட்டம் வந்தாதான் கண்ணியணி கல்லாகுவி நல்லே அருமையானவர்களே இவங்க உட்கார்ந்து தொழுறதுக்கு ஸ்டூல விடம் அது புற்றுவத்துடைய அளவுக்கு உட்கார்ந்து தொழுறதுக்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்குது இப்ப நாங்க யோசிக்கணும் எங்களுக்கு ஒரு நோய் வந்துட்டா எங்க இந்த சட்ட திட்டங்கள் எல்லாம் நீச்சுதா நாங்க இந்த சட்ட திட்டங்களை வாழ்க்கையில பேண்டோமா சின்ன ஒரு நோய் வந்தா போதும் தொழூரல்ல அப்படி இல்ல இஸ்லாமிய உட்கார்ந்து தொலை செல்லு அப்படி இல்ல படுத்துக்கொண்டு சரி தொலை செல்லுது படுத்துக்கொண்டு தொழுகுற என்ன நோய் பௌத்த வழியா படுத்துக்கொண்டு தொழுகிறான் அல்லா பாதுகாப்போ முதலாவது என்னடு படிப்பொழுக மிக முக்கியமான இபாத சும்மா ஏனோ தானோ தப்பீர் கேட்டி விழுந்துட்டு போறல்ல சட்ட திட்டங்களை படிங்க அதனால புத்துவத்துல உட்கார்ந்து தொழுகுற மனிதர்கள் கதிரையில் உட்கார்ந்து தொழுகிறோங்க இந்த இந்த சட்டங்களை பாருங்க என ரக்காச நின்று தொழையலுமா ஒரு ரக்காச நின்றுதான் சொல்லுவோம் மூணு ரத்தவா உட்கார்ந்து கொள்ளுங்க பிரச்சனை இல்ல ஆனா தரையில தரையிலே நார் முறையில ஏலவா ஸ்டூலுக்கு வாங்க ஸ்டூலும் அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு வர வரும் தான் செய்ய வரும் நேரடியாக அவன் எவ்வளவு பெரியாராக இருந்தாலும் பிரச்சனை இல்ல நேரடியாக குற்றத்துல உட்கார்ந்து சொல்ல இஸ்லாம் அனுமதி கொடுக்கல அதனால் குற்றவத்துல சொல்ல வேண்டிய ஒரு கட்டமா ஊட்டில இருந்து குற்றவம் எடுத்து வாங்க வந்து உட்காருங்க ஒரு காலம் மஜித்களை செலச்சாக்கிறவான மசிதிகளை மாத்திரவான உட்கார்ந்து அமல் செய்ய பழம் நபிவ சொல்ல மாவங்க சிறுநீதியுடைய முதிரையால இருந்து கீழே புள்ளு விடாங்க இட்டுப்பு கடுமையா டெமேஜ் எப்படி இடுப்பு கடுமையா டெமேஜ் ஆகுது அந்த இடுப்பு கடுமையா டெமேஜ் ஆகிய நேரத்துல கூட செல்லமோ நிலத்தில கடைசி சக்கராத்துடைய தோழர்களுடைய தோல்ல கைய போட்டு வந்தாங்க யாருக்கு சரியில்லை என்று சொல்ல எழுமா யாரு சரி என்று சொல்ல எழுமா ரெண்டு கால் ரெண்டும் முறைச்சிக்கொண்டு வந்தாங்க அந்த நேரம் புத்துவத்திலிருந்து சொல்லுந்தாங்கன்னு சொல்லி ஒரு ரிவாய் ஒரு நிவார ஒரு கண்ணிய அதனால சொல்லுறதுக்கு முன்னால எங்களோட தொழுக சில நேரத்துல எங்களை நரகத்துக்கு கொண்டு போகும் எங்கட தொழுகேத்துக்கு எங்களை காத்திராமும் அதனால ஒவ்வொரு அமலுங்க தொழுக மட்டுமல்ல ஒவ்வொரு அமலையும் செய்யறதுக்கு முன்னால சட்ட திட்டங்களை படிங்க விசேஷமா தொழுகையுடைய விஷயத்துல அதிகமாக மசிதர்கள் அதிகமான மஸிதிகளுக்கு பேச பார்த்தா ஒரு புற்றுவம் இல்லாத ஒரு மசித இப்ப காண புத்துவம் இல்லாத ஒரு மசித காண கஷ்டம் எல்லா இடத்திலயும் புத்துவத்தை நிறைச்சி வச்சிக்கிறான் எல்லா இடத்திலும் போட்டு போட்டு வச்சுக்கிறானேன் நிர்வாகிகள் இதையும் கொஞ்சம் கவனம் எடுங்க புத்துவம் நிறைச்சவான அவங்களுக்கு தேவை புற்றுவம் இதுதான் போற நாங்க குற்றவங்க போட்டு கொடுக்கறோம் அவளுக்கு அவங்க எடுத்துட்டு வந்து உட்கார்ந்து தோல் ஸ்டூல் ஒன்று ஸ்டூல் இதெல்லாம் நிர்வாகத்துட வேலையோ இது மசிதிகள் இமாம்ட வேலையோ அல்ல உங்களோட தொழிலை பாதுகாக்கணும் நீங்க தான் அதுக்கு நாங்க புத்தகம் போட்டு வைக்கிறோம்ல அதனால் இந்த விஷயத்திலே கவனம் செலுத்துங்க எல்லா ரசூல் காட்டின முறையில இந்த தொழுகையுடைய தொழுகையுடைய விஷயங்களை பேணி பாதுகாத்து சுருக்கவாதிகளாக மாறுவதற்கு முயற்சி செய்வோம் எனவே எந்தெந்த விஷயங்களை பேசி நம்ம கேட்டோமோ இந்த கிளாசோட இசை கிளாசோட மவுத்து வரைக்கும் மகல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சாலான மனைவர்களுக்கு வழங்குவனாக பாவங்களை மன்னிப்பாயாக எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய அன்பு தாய் சந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்களுடைய எழுதி முடிவு நல்லதாக்கு வைப்பாயாக முகமது ரசூல் உள்ள